ஆயிரத்தி முப்பத்தி ஆறு அபு குறை எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பின் வாரத்தில் காற்றை வெளிப்படுத்தியவனாக ஷைதான் பின்னோக்கி ஓடுவான் பாங்கு கூறி முடிந்துவிட்டால் முன்னோக்கி வருவான் பின்பு தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டதும் மீண்டும் விரண்டு பின்னர் தொழுகைக்கு இக்காமத் கூறி முடிக்கப்பட்டு விட்டால் முன்னோக்கி வருவான் இறுதியாக தொழுது கொண்டிருக்கும் மனிதனின் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை எழுப்புவான் இதற்கு முன் அவர் நினைத்திராதவற்றை கூறி நினை என்று அவரிடம் எடுத்துக் கூறி கொண்டிருப்பான் இதனால் அவர் எத்தனை ரக தொழுதார் என்பதை அந்த மனிதர் அறிய முடியாதவராக ஆகிவிடுகிறார் என்று நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்ஜியம் முஸ்லிம் மூன்று